மூன்று நிமிட தியானம் ஜனவரி 29, இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழன் தலைப்பு வாழ்வதா விட்டு விலகுவதா மனப்பாட வசனம் அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விடாவிட்டால் அவன் எனக்கு சேஷனாயிருக்க மாட்டான் லூகா 14, 33 தியானம் ஒரு இளைஞன் இயேசுவிடம் மிக முக்கியமான ஒரு கேள்வியுடன் வந்தான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் அருமையான கேள்விதான் அது அவனுடைய நீதியான வாழ்க்கையையும் ஒழுக்கத்தையும் இயேசு நன்றாக வயறிந்தார் ஆனால் அவன் இருதயத்தில் இருந்த முழுமையற்ற அர்ப்பணிப்பையும் கண்டார் இயேசு அவனுடைய செல்வத்தை குறித்து கேட்டது அவன் எதனால் கட்டுப்பட்டிருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தவே அவன் தேவனுக்காக உண்மையாய் வாழ விரும்பினான் ஆனால் தன் வசதியான வாழ்க்கையை விட்டுவிட விரும்பவில்லை வாழ விரும்பும் நீதியுள்ள பரலோக ராஜ்ஜிய வாழ்க்கையை அடைய முடியாமல் அவன் துக்கத்துடன் விலகிச் சென்றான் இன்றும் பலர் இதே நிலையில்தான் இருக்கிறார்கள் வாக்குத்தங்களை விரும்புகிறார்கள் ஆனால் சீஷத்துவத்தின் விலையையும் அதற்கான கிரயத்தையும் தர விரும்புவதில்லை மாம்சமும் ஆவியும் எப்போதும் ஒன்றை ஒன்று எதிர்த்தே போராடுகின்றன மாம்ச சௌகரியத்தை இறுக்கமாக பிடித்துக்கொள்கிறான் ஆவிக்குரிய மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கப்பட்ட தியாகமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறான் ஒன்றை ஒன்று விட்டு எதிர்த்திசையில் பிரிக்கப்பட்ட இருதயத்தால் ஆவிக்குரிய முன்னேற்றம் சத்தியமாக சாத்தியமில்லை முழுமையான அர்ப்பணிப்பே உண்மையான ஜீவன் அந்த நித்திய ஜீவனை பெற நம்முடைய இந்த அனித்தியமான உலக ஜீவனை வெறுத்து விட்டுவிட வேண்டும் முடியுமா உங்களால் நம்மால் முடிவு உங்கள் கை யில் இன்றைய மேற்கோள் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல முக்கியம் நம் தேவைக்கென்று எவ்வளவு நமக்காக நமக்காகவென்று வைத்துக்கொள்கிறோம் என்பதே முக்கியம் ஆஸ்வால் சேம்பர்ஸ் பரிந்துரைக்கப்படும் புத்தகம் மை அட்மோஸ்ட் ஃபார் ஹிஸ் ஹயஸ்ட் ஆஸ்வால் சேம்பர்ஸ் அத்தியாயம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை சேஷத்துவம் தனி உரிமைகள் அல்லது வசதி வாய்ப்புகளை தியாகம் செய்யும் இடத்திலேயே தொடங்குகிறது ஜபம் கர்த்தராகிய ஏ பிரிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து எங்களை விடுவியும் எங்களை கட்டி வைத்திருப்பவைகளை விட்டுவிடக் கிருபை தாரும் நித்தியத்தைத் தேர்ந்தெடுக்க எங்களை வழிநடத்தும் முழுமையாக உண்மையே பின்தொடர உதவும் கர்த்தாவே எங்களை முழுமையாக அர்ப்பணித்த வாழ்க்கைக்குள் நடத்தி ஜெயமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை அளிப்பீராக ஆமேன் உங்களுக்கு ஒரு வார்த்தை இயேசு அழைக்கும் போது துக்கத்துடன் விலகிச் செல்லாதீர்கள் அவர் விட்டுவிடச் சொல்வது உங்களுக்கு இழப்பு அல்ல அதுவே நித்தியமான ஆசீர்வாதம் சௌகரியத்தை அல்ல கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுங்கள் விலகிப் பிரிவதை அல்ல அர்ப்பணித்த வாழ்வை தேர்ந்தெடுங்கள் கிறிஸ்துவில் வாழுங்கள் அவரை விட்டு ஒருபோதும் விலகாதீர்கள் ஜபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப் தொலைபேசி எண் ஒன்பது இரண்டு நான்கு